நாட்டு இணை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் பாவக்காய் இனிப்பு பச்சடி செய்ய தேவையான பொருட்கள் பாவக்காய் ஒரு கப் வெங்காயம் ஒண்ணு தக்காளி ஒண்ணு மஞ்சள் படி கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப எண்ணெய் ஐம்பது எம்எல் வெள்ளம் நாலு ஸ்பூன் கருவேப்பிள்ளை சிறிதளவு கொத்தமல்லி சிறிதளவு செய்முறை முதல்ல பாவக்காவ கொட்டையை நீக்கிட்டு பொடியை கட் பண்ணி ஸ்டவ் பார்த்து வச்சு ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி இந்த பாவக்காவை ஃப்ரை பண்ணி வச்சிருவோம் நல்லா வெங்காயத்து பொடியை கட் பண்ணிப்போம் தக்காளியை பொடியை கட் பண்ணி வச்சிருவோம் ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு ஒரு வானல் வச்சு ஐம்பது எம்எல்ஏ எண்ணெய் ஊற்றி சீரகம் ஹாஃப் ஸ்பூன் போட்டு சீரகம் புரிஞ்சதும் சோம்பு போட்டு சோம்பு புரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு வதக்கிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுவோம் உப்பு போட்டுடுவோம் உப்பு போட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிப்போம் தக்காளி போட்டு வதக்கிட்டு மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து நல்லா டாஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பாவக்காய் அதை எடுத்து போட்டு நல்லா கலந்து விடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்துலேயும் ஒன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் கலந்து விட்டு நல்லா டாஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டு இந்த வெள்ளம் நாலு ஸ்பூன் வச்சிருக்கோம் இல்லையா அதை போட்டு கலந்து விடுவோம் நல்லா கலந்து விடுவோம் வெள்ளம் நல்லா மிக்ஸ் ஆகி உருகி மிக்ஸ் ஆகிட்டோம் மிக்ஸ் ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழி தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரமான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பாவக்காய் இனிப்பு பச்சடி தயார் எல்லாருக்கும் பிடிக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்